நட்டினையின் அறுபத்தி ஒன்பதாவது அறிவோம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூர்லிருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் நாம் அஞ்சல் தலை மூலமாக இரண்டு அமெரிக்க மருத்துவர்களை பற்றியும் அவங்க ரெண்டு பேரும் நம்ம மனித சமுதாயத்துக்கு செஞ்சிருக்கிற உன்னதமான கண்டுபிடிப்பை பற்றியும் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் யார் அவங்க ரெண்டு பேர் என்ன கண்டுபிடிச்சாங்க வாங்க தகவலை பேசி தெரிஞ்சுக்கலாம் அஞ்சல் தலைகளோடு முதல் மருத்துவர் ஜோனஸ் சால்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அமெரிக்காவோட நியூயார்க் நகரில் பிறந்த இவர் ஒரு மருத்துவ ஆய்வாளர் அப்புறம் நச்சு உயிரினிய ஆராய்ச்சியாளர் இவர் தான் உலகத்திலேயே முதல் முறையாக இளம்புள்ளைவாதங்கிற போலியோ நோய்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தடுப்பூசி கண்டுபிடிச்சார் நல்லா நினப்ப வச்சுக்கோங்க இவர் தடுப்பூசி கண்டுபிடிச்சார் போலியோ நோய்க்கு அமெரிக்காவில் கடுமையான போருக்கு பிறகு போலியோ ஒரு சுகாதார பிரச்சனையாக இருந்தது ஒவ்வொரு வருஷமும் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் மட்டுமே அந்த நாட்டில் ஐம்பத்தெட்டாயிரம் பேர் பாதிக்கப்பட்டாங்க அதில் சுமார் மூவாயிரம் பேர் உயிரிழந்தாங்க மேலும் இருபத்தோராயிரம் பேர் முடக்குவாதத்துக்கு உள்ளானாங்க பிட்ஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்த ஜோனஸ் சால்க் ஏழு வருஷம் கடுமையான ஆராய்ச்சிக்கு பிறகு இளம்பிள்ளை வாதத்துக்கு தடுப்பூசியை வந்து வெற்றிகரமாக கண்டுபிடிச்சார் அப்போது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் போலியோ தடுப்பூசிக்கான உரிமம் யாருக்கிட்ட இருக்குதுன்னு கேட்டப்போ அதுக்கு ஜோனஸ் சால்க் அந்த தடுப்பூசிக்கு உரிமம் எதுவுமே இல்லை சூரியனுக்கு உரிமம் இருக்க முடியுமான்ட்டு சொல்லிட்டு தான் கண்டுபிடித்த தடுப்பூசியை உலக மக்களுக்காக அர்ப்பணித்தார் இவரை தொடர்ந்து போலியோ பத்துன ஆராய்ச்சி தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருஷம் அதே அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவர் ஆல்பர்ட் சாபின்ங்கிறவரு போலியோ தடுப்பூசிக்கு பதிலாக போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடிச்சார் தடுப்பூசியை விட இந்த சொட்டு மருந்து எளிதாகவும் இருந்தது அதே சமயத்தில் செலவும் குறைவாக இருந்தது குறிப்பிடத்தக்கது பெரும்பாலான மக்களுக்கும் இது சென்றடைகிற சாத்தியம் அமைஞ்சது போலியோங்கிற இளம்பிள்ளைவாதம் போலியோ வைரஸால் பரவற ஒரு நோய் இது பெரும்பாலும் கால் மற்றும் தசைகளை செயலுழக்க செய்யும் வெகு சிலருக்கு இது தலை கழுத்து பகுதியே பாதிக்கும் போலியோ பற்றின பல்வேறு ஆராய்ச்சிகள் உலகம் முழுவதும் இன்றைக்கும் தான் இருக்குது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இது வந்து ஒரு குணப்படுத்த முடியாத நோயாக தான் இருக்குது ஆனால் இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்துகள் வந்து இருக்குது அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறது மூலமாக இந்த நோய் வராமல் நாம் தடுக்க முடியும்ன்ட்டு உலக சுகாதார மையம் அறிவிச்சிருக்கு இந்த அறிவிப்பை மேற்கோள் காட்டி பல்வேறு உலக நாடுகளில் போலியோ ஒழிப்பு பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வராங்க இது நல்ல பலன் கொடுத்துருக்குன்ட்டு உலக சுகாதாரமையும் தங்களோட ஆண்டு அறிக்கைகளையும் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர போலியோ ஒழிப்பு நடவடிக்கைகள் மூலமாக இந்தியாவை ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் உலக சுகாதார மையம் போலியோ அற்ற நாடு அதாவது போலியோ ஃப்ரீ நேஷன்ட்டு இந்தியாவை வந்து அறிவித்தாங்க இந்த போலியோ ஒழிப்பு பிரச்சாரம் சம்மந்தமாக தொடங்கினது தான் உலக போலியோ தினங்கிற வேர்ல்டு போலியோ டே வருஷ வருஷம் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதியை உலகம் முழுவதும் ரோட்ரி சங்கம் சார்பா வேர்ல்டு போலியோடேவா கொண்டாடுறோம் அந்த நாளில் போலியோ ஒழிப்பு பிரச்சாரம் மற்றும் அதை தடுக்கும் நடவடிக்கைகள் பற்றி மக்கள்கிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமா ஒவ்வொரு நாட்டோட சுகாதாரத்துறையும் மேற்கொண்டுட்டு வராங்க இந்த போலியோ ஒழிப்புக்கு வித்திட்ட இரு மாபெரும் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள்தான் ஜோனஸ் சல்க் மற்றும் ஆல்பர்ட் சாபின் போலியோ சம்மந்தமாக முதன் முதலாக அஞ்சல் தலை வெளியிட்ட நாடு நார்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அந்த நாடு தேசிய அளவில் ஒரு போலியோ ஒழிப்பு பிரச்சாரத்துக்காக ரெண்டு அஞ்சல் தலைகளை வெளியிட்டாங்க இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமெரிக்கா ஒரு அஞ்சல் தலையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தென்னமெரிக்க நாடான அர்ஜென்டினா ஒரு அஞ்சல் தலையையும் வெளியிட்டாங்க இந்தியா கூட மூணு ரூபாய் மதிப்புள்ள ஒரு சிறப்பு அஞ்சல் தலையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆறு ரூபாய் ஐம்பது காசு மதிப்புள்ள ஒரு அஞ்சல் தலையையும் வெளியிட்ருக்காங்க போலியோ தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்துகளை கண்டுபிடித்த மாபெரும் மருத்துவ ஆராய்ச்சியாளர்களையும் பல உலக நாடுகள் அஞ்சல் தலை மூலமாக கௌரவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கேப் வெர்டிங்கிற ஆப்பிரிக்க நாடு தான் போலியோ தடுப்பூசி கண்டுபிடிச்ச ஜோனஸ் சால்கை பெருமைப்படுத்த அஞ்சல்தலை வெளியிட்ட முதல் நாடு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல கயானாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல டான்சானியாவும் பெருமைப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பிரேசிலும் ரெண்டாயிரத்தி ஆறுல அமெரிக்காவும் போலியோ சொட்டு மருந்து கண்டுபிடிச்ச ஆல்பர்ட் சாபினை அஞ்சல் தலைகள் மூலமாக கௌரவப்படுத்தியிருக்காங்க இந்த தருணத்தில் போலியோவை நாம் எப்போதும் தடுக்க உறுதி கொள்வோம் அடுத்த வாரம் அஞ்சல் தலைகள் பற்றின வேறொரு தகவல்களோட நம்ம பயணத்தை தொடரலாம் நன்றி வணக்கம்